ீிாமூர் சுேந்திரைபாயம் சூத்தகம் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்ட அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே ஷா ேவே விதையிரவிணம் மேவேவோ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபிய ோப்பலவரனோமஸ்மீ சகனாபுன சீங்கங்கேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ஓம்ாஷா கட்டோபிஷத் ரெண்டாவதா முதல்வீ பதிமூனாவது மந்திர அங்குமாருஷா ஜோதிவூசூத்திய சேவத் வைத்த ताने எோோக்கம் துர் भगवते, भगवते। वैवस्वताय தானேவாவிதாவகே பிரம்மவித்யாச்சாரியாய நச்சிகேதேச்ச பிரம்மவித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா நச்சிகேதசனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுகிறார் முக்கியமான கேள்வி இறந்து போன பிறகு ஆத்மான்னு சொல்லுகிறார்களே அது இருக்கிறதா இல்லையா தானே முக்கியமான கேள்வி அப்படி இருக்கிறது என்றால் அது சம்பந்தமாக நிறைய கேள்வியெல்லாம் வரும் இல்லைன்னு சொல்லிவிட்டால் கேள்விக்கு இடம் இல்லை இருக்கிறது என்று சொன்னால் அதை ஒட்டி நிறைய கேள்வி வரும் அதையும் கேட்கணும் இது வரைக்கும் அதை பற்றி நான் கேட்டதில்லை சொன்னதில்லை இப்போ சொல்கிறேன் அதாவது செத்து போனத்துக்கு பிறகும் இந்த நான் என்பது இருக்கிறதா இல்லையா சிம்பிளாக கேட்கணும்னா தூங்குற போது இந்த நான் எங்கே இருக்கு இந்த அகங்கார் அகங்காரம்னு சொன்னால் என்ன அர்த்தம் இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வு இந்த தன் உணர்வு என்பது உறக்கத்தில் இல்லை நமக்கு ஒரு காம்ப்ளக்ஸும் இல்லை தூக்கத்தில் எனக்கு பணம் இல்லையேன்னு தூக்கத்தில் கவலை இருக்குது தூங்குறவனுக்கு தனக்கு ஆண் தெரியுமா பெண்ணுன்னு தெரியுமா வயசு தெரியுமா ஊர் தெரியுமா ஜாதி தெரியுமா நிறம் தெரியுமா இனம் தெரியுமா என்ன தெரியும் தூங்குகிற போது கனவில் வேற ஏதோ இருக்குது ஒரு அனுபவம் இருக்குது இந்த ஜாகிரத வஸ்தியில் விழிப்பு நிலையில் நமக்கு எத்தனை விதமான அபிமானங்கள் இருக்குது ஆண்ும் பெண் என்றும் அம்மா என்றும் அப்பா என்றும் மகன் என்றும் மகள் என்றும் அப்புறம் ஜாதி குலம் கோத்திரம் பதவி நான் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் தூங்குகிற போது காணாது முழிச்சுன்னு இருக்கிற போது தான் சரி அதே மாதிரி செத்து போனதுக்கப்புறம் சரி தூங்குகிற போது தூங்குகிற போது என்னாகுதுங்கிறது தான் பெரிய விஷயம் அதை யோசித்தாலே பல விஷ சிக்கல்களுக்கு பதில் தெரிஞ்சு போயிடும் அப்போ தூங்குகிற போது நமக்கு ஜாதகம் வேலை செய்கிறதா இல்லையா குரு தசை சனி தசை அதெல்லாம் வேலை செய்கிறதா இல்லையா தசை சரியா இல்லைன்னா தூங்கவே முடியாது அப்படியே தப்பி தவிர அப்படி தூங்காமல் எந்த தசையாவது சனி தசையோ ராகுதஷையோ கேது தசையோ நம்மளை தூங்க விடாமையா பண்ணுறது எத்தனை நாளைக்கு தூங்க விடாமல் பண்ண முடியும் அதனால் அதுக்கு தான் பரிகாரம் இருக்கே சீப் ஸ்லீப்பிங் பில்ஸு அது ஸ்லீப்பிங் பில்ஸு எதுக்கும் ஒரு மனிதன் விரும்புகிறான் தூங்கத்தில் எதுக்கு ஸ்லீப்பிங் டோஸு வேணுங்கிறான் எதுக்கு தூங்கணும்னு ஆசைப்பட்றான் முழிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறானா தூங்கணும்னு ஆசைப்படுறானா சொல்லுங்கள் பாபு மனிதன் தூங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானா விழித்திருந்து வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானா அப்படின்னா பெரும்பாலும் காலம்புரை எந்திரிக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது ஆசிரமத்தில் வீட்டில் பரவாயில்லை அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது நமக்கு தூங்குறத்தில் இருக்கிற சந்தோஷம் முழிச்சிருக்கிறதுல நீங்களே கேட்டுக்கோங்க நான் சொல்கிறது சரியாக தப்பாக பாருங்க தூக்கத்தில் இருக்கிற மகிழ்ச்சி தூங்கணும் ஏன்னா தூக்கத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியல தூக்கத்தில் விருப்பம் இல்லை வெறுப்பு இல்லை ஒரு உணர்ச்சியும் அறிவும் இல்லை இக்னரன்ஸ் இருக்குதுன்னு தெரியாது அறியாமையும் இல்லை அறிவும் இல்லை அந்த என்ன சொல்கிறது தன்னுணர்வு தனித்தன்மையே இல்லையே தினம் பகவான் இந்த பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் யாரும் இதை ஆராய்ச்சியே பண்ணுறது கடவுள் தினந்தோறும் நமக்கு கடவுளோ வச்சுக்கோங்கோ இயற்கையோ வச்சுங்கோ என்னவோ வார்த்தையோ போடுங்கோ அனுபவிச்சுட்ருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் தன்னுணர்வு என்பது சில பேர் கிளாஸுக்கு வர முடியாத முக்கியமா தூக்கம் முக்கியமான தூங்கிறதுக்கு பதிலா இங்க ரூம்ல வந்து கன்வீனியா படுத்துலாமே கஷ்டப்பட்டு பதிலா முழிச்சு முழிச்சுண்டு கஷ்டப்பட்டு தூங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஆனந்தமாக தூங்கலாமே தயிரிஞ்சாதமோ வேலை செய்ய தயிரோ மோரோ வச்சுங்க இப்போ இதில் எதுக்கு சொல்கிறேன் கேள்வி என்னது ஆத்மாவை பற்றின கேள்வி இறந்த பிறகு நம் வாழ்க்கை என்னாகிறது இங்கே இவ்வளோ அக்கிரம அந்நியாயத்தை பண்ணிவிட்டு ஒருத்தன் செத்து போகிறான்னு அதுக்கு தண்டனை வேண்டாமா நல்லதெல்லாம் நிறைய பண்ணிவிட்டு திடீர்னு ஒருத்தன் செத்து போகிறான்னு அதுக்கு பலன் வேண்டாமா அப்போ எதுக்க வைத்தனால நல்லதெல்லாம் பண்ணினான் நியாயமான கேள்வி இந்த கேள்வியை மறுக்க முடியாது இது ஜெனுவின் கொஸ்டின் இந்த டவுட்டு ஜெனுவின் டவுட் அது மாத்திரம் இல்லை ஒருத்தன் பிறக்கிறான் பிறக்கிற போதே அவனுக்கு கண்ணு தெரியல இல்லை காது கேட்கலை பேச முடியலை அவனுக்கு என்னதுக்கு திடீர்னு இவ்வளோ கஷ்டம் ஒருத்தன் பிறக்கிற போதே ரொம்ப பணக்கார வீட்டில் பணக்கார பையனாக பிறக்கிறான் இன்னொருத்தன் பிறக்கறதே பரம தரித்திர குடும்பத்தில் பிறக்கிறான் ஏன் இந்த கேள்வி நியாயமாக நியாயம் இல்லையா யார் சொல்ல முடியும் நியாயம் இல்லைன்னு இதுக்கு ரெண்டாவது யாராவது செகண்ட் ஒப்பீனியன் இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி எல்லாம் அனாவசிய கொஸ்டின் அப்படின்னு யார் சொல்ல முடியும் நியாயமான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் வாழ்க்கை நடத்துறது பைத்தியகார்தனம் நான் யார் எதுக்காக பிறந்தேன் எனக்கு ஏன் சுகதுக்கிற கேள்வியை ஒருத்தன் கேட்டு அதுக்கு பதில் தெரிஞ்சுக்காமல் வாழ்கிறத காட்டிலும் மடத்தனம் பைத்தியக்காரத்தனம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா இருக்க முடியாது கட்டுதான் ஆகணும் தெரிஞ்சு தான் ஆகணும் அதுக்கு பதில் இருக்கான்னா இருக்குது நம்ம தேசத்தில் இருக்குது நம்ம நாட்டில் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் அதை சிந்தனை பண்ணி இருக்கிறார்கள் காலங்காலமாக வேதங்கள் பூ மூலமாக புராணங்கள் மூலமாக இத்திகாசங்கள் மூலமாக எத்தனையோ சாஸ்திரங்கள் மூலமாக இந்த விஷயந்தான் ஆழமாக சிந்திக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு வழிக்கு வந்து தான் ஆகணும் ஆத்மா இருக்குங்கிறதுக்கு தீர்மானம் பண்ணித்தான் ஆகணும் இருக்கோங்கிறத சந்தேகம் இல்லை தினம் தூங்கி இதே உடம்பில் முழிக்கிறோமே வள்ளுவரும் அழகாக சொல்லிவிட்டார் உறங்குவது சாக்காடு உறங்குவது போலும் பிறப்பு விழிப்பது போலும் அவர் சொன்னதை மாற்றி சொல்றேன் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு எல்லாத்திலையும் இதை கொண்டு வராரே வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் எல்லாம் திருக்குறள் நான் என்ன சொந்த சரக்கா என்ன திருக்குறள் அத்தனையும் தெளிவாக சொல்லியிருக்கார் ஆனா யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க படிக்காம ஜோசியர்கிட்ட போய் வீட்டில் வாசல்ல காத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க அவருக்கு நிறைய ரூபாய் கொடுத்து அவர் அதை பரிகாரத்தை சொல்கிறார் இந்த பரிகாரம் எல்லா பரிகாரம் சொல்கிறார் ஒழுங்காக இந்த திருக்குறளை படின்னு எந்த ஜோசியராக சொல்லுவாரா ஒரு ஜோசியர் சொல்லுவாரா திருக்குறளை படின்னு சொல்ல மாட்டேன் ஏன் நான் அவர் திருக்குறளைப்படின்னு சொன்னால் இவன் கேட்பா என்ன சார் நீங்கள் எங்கேருந்து வந்து சொல்கிறீங்க அவர் திருக்குறளை படின்னு சொன்னார்னா அவர் ஜாதகம் தப்பாயிடு அவர் கந்தசஷ்டி கவச்சம் படி வர் சனேஸ்வர கவச்சம் படி வர் அதை சொல்லு இதை சொல்லும் பெர் அதைத்தான் அவரால் சொல்ல முடியும் திருக்குறள் படி பகவத்கீதைப்படி அப்படின்னு அவர் கண்டிப்பாக சொல்ல மாட்டார் திருவாச்சகம் தப்பி தவறி சொன்னால் சொல்லுவாரோ என்னோ படி தேவாரம்படி திருவாச்சகம் படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படி அவன் அதுனா நம்ம ஆள் இப்படி இருக்காது நம்ம நாட்டில் அப்படி தமிழ் வளர்கிறது தமிழும் தமிழ் பண்பாடும் தமிழர் பண்பாடு தமிழ் பண்பாடு சும்மா போர்டு தான் இருக்கும் காட்டவே முடியாது இப்போது அவனுடைய நச்சுக்கேதஸோட கேள்வி நியாயமானது இப்போ பாருங்கள் ஆத்மா இருக்கிறதா இல்லையா இதுதான் கேள்வி இருக்கிறதென்றால் அதன் ஸ்வரூப்பம் என்ன ஆத்மா அஸ்திவா நவா அஸ்தி சேத் தஸ்ய ஸ்வரூபம் கிம் ஆனால் அவன் கேட்காத நானும் சேர்த்து கேட்கிறேன் நச்சிகேத என்ன கேட்டான் ஆத்மா இருக்கிறதா இல்லையா இருக்கிறதென்றால் அதனுடைய லட்சணம் என்ன அதனுடைய ஸ்வரூபம் என்ன சரி இருக்குன்னு ஒத்துப்போம் ஆத்மா இருக்கு புறக்கிறதுக்கு முன்ன இந்த உடம்பு பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் ஆத்மா இருக்கு இந்த உடம்பு செத்து போனதுக்கு அப்புறமும் ஆத்மா இருக்குது ஒத்து முதல்ல அதுவே நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியாத விஷயம் உடம்பே நான் நினச்சின்னு இருக்கான் அதனால் இந்த உடம்புக்கு சொத்த சேர்க்கவும் இந்த உடம்புக்கு உறவை சேர்க்கவும் ஆழச்சேக்கவும் கடைசியில் இந்த உடம்பு அழிஞ்சு போகிறத தாங்க முடியாமல் ஆனால் அவன் பிச்சு எடுக்கப்படுறான் யம தர்மராஜா உடம்புலேருந்து உயிரை பிரிக்கிறார் பிரிச்சு தான் ஆகணும் என்ன வந்ததுன்னா போய்தான் ஆகணும் சரி அப்படி இருக்கு ஆத்மா இருக்குன்னு சொன்னால் அது ஆத்மாக்கு ஏன் உடம்பு வந்தது அடுத்த கேள்வி இது ரொம்ப முக்கியமான கேள்வி எனக்கு எதுக்கு இந்த உடம்பை கொடுக்கணும் ஆத்மா இருக்குன்னு சொல்கிறீங்க ஒத்துக்கணும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் நான் இருந்திருக்கேன் தூங்குறத்துக்கு முன்னாலேயும் நான் இருந்திருக்கேன் தூங்குற போதும் அங்கே தான் எல்லாருக்கும் சந்தேகம் தூங்குகிற போதும் நான் இருந்திருக்கேன் தூக்கத்திலேருந்து முழிக்கிற போதும் இந்த உடம்புலேயே தூங்கி இந்த உடம்புலேயே முழித்தா அதுக்கு பேர் உறக்கம் விழிப்பு இந்த உடம்பில் தூங்கி வேறு உடம்புக்குள்ளே முழித்தா அதுதான் மறுபிறவி மறுபிறவி அது நாயோ நரியோ கழுதையோ எந்த உடம்பு கிடைக்குமோ யாருக்கு தெரியும் அப்போ இந்த ஆத்மாவுக்கு ஏன் உடம்பு வந்துது வராமல் இருந்தால் வம்பே இல்லையே வருவானே அதுக்கப்புறம் இதுக்கு ஜாதகம் எழுதுவானே அப்புறம் இதுக்கு சுகதுக்கம் வருவான் சுகத்துக்காக பேயா ஏன் அலைவானே துக்கத்திலேருந்து விடுபடுறத்துக்கு ஏன் படாதபாடு படுவானே அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் இந்த நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வர்றதுக்கே நாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த கேள்வி நம்மக்கிட்ட வரும் இல்லாட்டி இந்த மாதிரி கேள்வியை யாராவது கேட்டால் அப் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் வேணும் இந்த கேள்வியை வந்து புதுசாக கேட்குறோன்னு வச்சுக்கோங்கடேன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புண்ணியம் வேணும் புண்ணியம் இல்லைன்னா என்னமோ சம்பந்தம் இல்லாமல் பேசிகிட்ருக்கார் சாமி யாரும்பா இதைவிட சம்பந்தமான விஷயம் என்னத்தை பேசுகிறது என்னை பற்றி பேசுகிறேன்னா ராமனை பற்றி பேசுகிறேன்னா கிருஷ்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கேனா கிருஷ்ணர் கீதையில் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காரா எதை பற்றி கிருஷ்ணர் பேசுகிறார் ஆக இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னா எனக்கு ஏன் பிறப்பு வருது ஆத்மா இருக்கிறது இறந்ததற்கு பிறகும் ஆத்மா இருக்கிறது என்றால் ஆத்மாவுக்கு ஏன் இந்த பிறப்பு வந்தது அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லி ஆகணும் சொல்ல முடியாது அது வேறு விஷயம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அதுக்கு வேறு விதமான பதில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பதிலை சொல்லிகிட்டே இருப்பாங்க சிலது புரிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் முதல்ல புரிகிற மாதிரி இருக்கும் அப்புறம் புரியாமல் போயிடும் அப்புறம் முதல்ல புரியாத மாதிரி இருக்கும் அப்புறம் புரியும் எல்லாம் இடம் ஆக இப்போ பிரம்ம வித்யாச்சாரியராகிய யமதர்ம ராஜா ஆத்மா அஸ்திங்கிறத திருடமாக சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை இந்த உடல்கள் உடல்களெல்லாம் மாயத்தோற்றம் ஆத்ம ஏவ சத்தியம் ஷரீரம் அந்த கரணம் எல்லாம் மித்தியா இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் என இவ்வுலகம் எமக்கு சந்தத்தமும் தோன்றன்னு பாடுறார் தாய்மான இந்திராஜாலம் இந்திராஜாலம்னா என்ன மாயாஜாலம் மாயாஜாலம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா மேடையிலலாம் காட்டுறாங்களே மாயாஜாலம் எல்லாம் இந்த ட்ரெயினையே ஸ்டேஷனில் இருக்கிற ட்ரெயினையே காணாமல் பண்ணிவிட்றான் அங்கே அமெரிக்காவில் இருக்கிற அந்த லிபர்டி ஸ்டாச்சுவே எல்லாரையும் நிறுத்தி வச்சுட்டு காணாமல் பண்ணிவிட்டான் ஒரு மெ மெஜிஷியன் பெரிய லிபர்ட்டி ஸ்டாச்சு அப்போ அதை எப்படி பண்ண முடியறது அவனால் எல்லோரும் கொட்டை கொட்டை கண்ணை திறந்து பார்த்துட்டுருக்கான் அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு அதை வந்து தெரியாமல் பண்ணணும்னா அவனுக்கு எவ்வளோ மேஜிக் பவர் இருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் அது எப்படி பண்ண முடியறது எத்தனையோ பார்த்துட்ருக்கோம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது மேஜிக் காட்டுறது அதுக்கு பேர் தான் இந்திரஜாலம் அப்புறம் கனவு நம்முடைய கனவை பற்றி நம்ம என்ன விளக்கம் சொல்கிறது முழிச்சு பார்த்தா அது கனவாக இருக்குது முழிக்கிற வரைக்கும் அது உண்மையாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் ஸ்வப்னாந்தம் ஜாகிரிதாந்தம் உபவு ஏனானு பஷ்ய ஏனானு பஷியத்தி ஆக இந்த வாழ்க்கை நம்ம கிளாஸே கனவு தான் இந்த அறிவும் கனவு தான் கஷ்டமாக தான் இருக்கும் உண்மை அதுதான் புரிஞ்சுக்கணும் இந்த வகுப்பும் கனவு நாம் சாப்பிட்டதும் கனவு காலையில் கோபூஜை பண்ணினதும் கனவு கடவுளை வழிபட்டதும் கனவு எல்லாம் கனவு நாம் படுற கஷ்டமும் கனவு நாம் அனுபவிக்கிற சுகமும் கனவு நம்மக்கிட்ட இருக்கிற பணமும் கனவு நம்மக்கிட்ட இருக்கிற தரித்திரமும் கனவு குழந்தைகள்லாம் கனவு அம்மா அப்பா கனவு ஏன் இவ்வோ இழுத்து இழுத்து சொல்கிறீங்களேன்னா பதிட்டுங்கிறதுக்கு தான் கனவு இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் காணல் நீர்னால் என்ன காணலில் தெரியுது நீர் தெரியுது இப்போ வெயில் இவ்வளோ அடிக்கிறது ரோட்டில் போய் பார்த்தா தெரியும் அப்படின்னா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் அதில் நிழல் கூட தெரியும் இந்த கார்லாம் போகிற பெரிய ஹைவேவில் போகிறபோது ரொம்ப தூரத்தில் வெயில் அதிகமாக அடிக்கிறபோது அந்த காணல் நீர் தெரியும் அதில் வாகனங்களுடைய நிழலும் தெரியும் நீரும் பொய் அதில் தெரிகிற நிழலும் நிழல் பொய்னு சொல்லவா வேணும் சுவாமிஜி லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குல்ல கரெக்டாக இருக்கிறத லாஜிக்கலாக சொல்கிறோம் சரியா இருக்கிறத லாஜிக்கலா சொல்றோம் லாஜிக்கலா கரெக்டா இருக்கு ஆனால் பிராக்டிக்கலான்னு கேட்கப்படாது ஆக அதனால என்ன சொல்றார் இதுல இருந்து என்ன சொல்ல வர்றார் ஆத்மா இந்த உடம்புக்கு வேறாக இருக்கிறது மாத்திரம் இல்லை தனித்தனி ஆத்மா கிடையாது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஆத்மா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதையும் ரிமூவ் பண்றார் யாரு யம தர்ம ராஜா பிரம்ம வித்யா ஆச்சாரியர் ஆத்ம வித்யா ஆச்சாரியர் நச்சிகேதோட குரு அவருக்கு மாத்திரம்தான் குருவா நம்ம குரு பரம்பரையில் அவரும் ஒருத்தர் யம தர்ம ராஜா பேரே உத்தமமான பேர் ராஜா தர்ம ராஜா யம தர்ம ராஜா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யமஹானா கட்டுப்பாடு மிக்கவன் அர்த்தம் யமஹானா செல்ஃப் மாஸ்டர் கண்ட்ரோல்டு பர்சன் தன்னைத்தானே நன்றாக அடக்கி ஆளவர் தன்னையும் அடக்கி ஆள்பவர் பிறரையும் அடக்கி ஆளும் ஆற்றல் படைத்தவர் யமஹா யமன் யமாசனம்னு சொல்கிறோம் இல்லையா அங்க யமஹான்னு வஷ்டாங்க யோகத்தில் முதல்ல என்னது யமஹா சம்ஸ்கிருதத்தில் போட்டா யா போடுவோம் தமிழில் போட்டால் ஈ போட்டு யா போடுவோம் ஏன்னா இந்த எழுத்துக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் முன்னாடி ஈ போடணும் உலகநாதன் லோகநாதன் எழுத முடியாது உலகநாதன் இராமச்சந்திரன் அப்படிதான் எழுத முடியும் இராஜகோபாலன் அப்படி தான் சம்ஸ் தமிழில் எழுத முடியும் தமிழ் இலக்கண விதி முறை யமஹா தர்மராஜகா கட்டுப்பாடு மிக்கவர் அறத்தின் அரசன் தர்மான்னா அறம் தர்மம்னா இந்த பிரபஞ்ச நியத்தி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு லா ஆஃப் நேச்சர் தர்மஹான் சொன்னால் லா ஆஃப் நேச்சர்னு சொல்லலாம் அதுக்கெல்லாம் அவர் தலைவர் ராஜா ஆள்பவர் அதில் பிரகாசிப்பவர் இப்படிலாம் அர்த்தம் இருக்கு அதனால பிரம்ம வித்யாச்சாரியராகிய யமதர்ம ராஜா ஹே நச்சுக்கேத ஜாகிரதையாக புரிஞ்சிக்கோ ஆத்மா செத்தத்துக்கு பிறகு இருக்குது பிறக்கறத்துக்கு முன்னால் இருக்குது உடம்பு இருக்கிற போதும் இருக்குது ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு ஒருத்தருக்கும் ஆத்மா கிடையாது இந்த ஆத்மா நல்ல ஆத்மா அந்த ஆத்மா கெட்ட ஆத்மா பழக்கத்தில் இருக்குது இது மகாத்மா இது அல்பாத்மா இது துராத்மா இது சுராத்மா இது நல்ல நல்ல ஆத் மனசை சொல்றது ஆத்மாவை சொல்ல முடியாது இது கெட்ட உணர்வு நான் சொல்ல முடியும் நல்லதையும் கெட்டதையும் எது உணர்கிறதோ அது நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல நன்மை தீமைக்கு இருப்பாக இருக்கிறது நன்மை இருக்கிறது தீமை இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்க அந்த இருப்புத்தான் நன்மை தீமைக்கு ஆதாரம் ரொம்ப சூக்ஷமான விஷயம் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுணுர் இந்த பதினாலாவது மந்திரம் கடைசியாக பார்த்தோம் அதில் சொல்கிறார் மலை உச்சியில் தண்ணீர் மழை பெயருது இல்லாட்டி நம்மளும் தண்ணியை விடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பத்து குடம் தண்ணியை மேலே விடுறோம் விட்டால் இன்னும் அப்படியே செதறி போய் காணாமல் போயிடு அது மாதிரி சொல்றார் யதோதக்கம் துர்கே விருஷ்டம் எதான்னா எப்படி துர்கே விருஷ்டம் உதக்கம் துர்கே விஷ்டம் கட் கா மலை மலை மேல காட்டு மே எங்கயாவது தண்ணீரை தண்ணீர் விர்டம்னா பெய்யப்பட்ட நீரானது மழையானது மழை நீரானது பர்வத்தேஷு பர்வத்தேஷுன்னா மலைகளில் பர்வத்தேஷு சங்கராஜர் சொன்ன நிம்ன பிரதேசேஷு பள்ளங்களில் பள்ளங்களில் எல்லாம் விதாவதி விதாவத்தின்னு சொன்னால் செதறி போய் காணாமல் போய் விடுகிறது இது உதாரணம் செதறிப்போய் காணாமல் போய்விடுகிறது ஏவம் இவ்வாறு தான் அர்த்தம் பஷ்யன் தர்மான ஆத்ம நகாங்கிறார் ஆத்மாக்களை ஆத்மாக்களை ஆன்மாக்களை வேறு வேறாக பார்த்து ஆத்மாவை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆத்மாவை ஆத்மா கலை இப்படி போட்டிருக்கு ஆனால் அதனுடைய அர்த்தம்னா அந்தக்கரண திருஷ்டியாக அல்லது ஷரீர திருஷ்டியாக பேதா நது ஸ்வரூப திருஷ்டியாக பேதா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் இப்போ வந்து ஏகப்பட்ட குடம் இருக்குது ஏகப்பட்ட நிறைய கலசம் ஆயிரத்தெட்டு கலசாபிஷேகம் வச்சுப்போம் ஆயிரத்தெட்டு கலசம் வச்சு தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுறோன்னு கற்பனை பண்ணுவோம் நடக்க போகிறது பண்ணிப்பார் அவர் சுவாமி பண்ணிப்பார் இப்போ இந்த ஆயிரத்தெட்டு கலசம் வைக்கிறச்ச ஆயிரத்தெட்டு கலசத்துக்குள்ளேயும் இடைவெளி இருக்குமா இருக்காதா ஆயிரத்தெட்டு கலசத்துக்குள்ளேயும் ஆயிரத்தெட்டு இடைவெளி இருக்கா ஒரு இடைவெளி இருக்கா ஆயிரத்தெட்டு கலசத்துக்குன்னு நம்ம என்ன சொல்கிறோம் இது பத்து லிட்டர் பிடிக்கிற மாதிரி அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஐநூறு மில்லி பிடிக்கிற மாதிரி எழுநூற்றம்பது மில்லி பிடிக்கிற மாதிரி அளவு வேறு சொல்லிகிட்டு இருக்கும் அதில் தங்கக் குடம் அதில் வெள்ளிக்கூடம் பித்தளை குடம் மண்ணுக்குடம் கொட்டாங்கச்சி குடம் எது வேணாலும் போட்டு பிளாஸ்டிக்கு குடம் எது வேணாலும் போட்டு எல்லாத்துக்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் தங்க குடமாக இருந்தானே பிளாஸ்டிக் குடமாக இருந்தானே மண்ணு குடமாக இருந்தானே உள்ளுக்குள்ளே என்ன வேணும் நமக்கு தண்ணி எடுக்கணும் கலசம் வைக்கணும் பைசாவுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம் ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் என்ன இருக்குது அத்தனையிலையும் ஒரே ஸ்பேஸ் தான் பல ஸ்பேஸ் மாதிரி தெரியறது எக்ஸாம்பிள் இது அப்புறம் இன்னொன்று இது வந்து சின்ன இன்னொரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு சொம்புக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் ஆகாஷம் ஒரு கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் அதுக்கு சாஸ்திரத்தில் கட்டாகாஷா மடா காஷா மடா காஷம்னா இருக்கிற ஸ்பேஸ் கட்டாகாஷான்னால் கொடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் இந்த கட்டடமும் கொடமும் ஸ்பேஸை வந்து லிமிட் பண்ண முடியுமா வரையறுக்க முடியுமா ஆகாஷத்தை தடைப்படுத்த முடியுமா உடைய இருப்பது எத்தனை ஆகாஷம் ஒரே ஆகாஷ் ஆகாஷம்னா இடைவெளி இந்த ஸ்பேஸ் இப்போ நான் உங்களுக்கு எனக்கு நடுவில் கேப் இருக்கே இது எப்படி இருக்குது இது எதுலேருந்து வந்தது இது எங்கே எங்கே முடிய போகிறது எங்கே ஆரம்பிக்கிறது இந்த ஸ்பேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகிறது ஸ்பேஸ் எங்கே முடிகிறது சொல்ல முடியுமா அப்படியே காலம் எப்போ ஆரம்பித்தது காலம் எங்கே முடிகிறதுன்னு சொல்ல முடியுமா முடியாது இதெல்லாம் யோசித்து பார்க்காம வாழ்ந்துட்டுருக்கோம் இது தெரியணும் நான் வாழ்கிற பொருள் நான் இதில் வாழ்ந்துட்டுருக்கேன் எதில் நான் வாழ்ந்துட்டுருக்கேனோ அதை பற்றின அறிவும் எனக்கு சரியாக இந்த நான் யாருங்கிற அறிவும் சரியா இருக்கணும் இது உதாரணத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு மட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசமும் குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசமும் அப்படி எப்படியோ அது மாதிரி எல்லாம் வல்ல இறைவனும் ஒன்றுமே தெரியாத நானும் அடிப்படையில் ஒன்று அதாவது ஈஸ்வரன் இஸ் இக்குவல் டு மடா காஷா ஜீவன் ஈஸ் இக்குவல் டு கிட்டா ரெண்டையும் பிரித்து பார்த்தா என்ன இருக்குது எல்லாம் உபாதி இதுக்கு பேரு சாஸ்திரத்தில் உபாதின்னு பேர் உபாதின்னு சொன்னால் இந்த பாடி வந்து என்ன லிமிட் பண்ணுற மாதிரி காட்டுறது மைண்டு என்னை லி பண்ணுற மாதிரி காட்டுறது ஏன் பாடி மைண்டு மாத்திரமா எல்லாருக்கும் அதுதான் அனுபவம் என் வரையறைக்கு உட்படாத என்னை இந்த மனமும் புத்தியும் உடம்பும் வரையறைக்குட்பட்டவன் போல என்னை காட்டிக்கொண்டிருக்கிறது அன்லிமிட்டட் கான்சியஸ்னஸ் ஆன எண்ண இந்த லிமிட்டட் பாடியும் மைண்டும் லிமிட்டடாக காட்டுறது அது ஏ கேட்கப்படாது அது அறியாமை மாயை நம்ம அதை ரிமூவ் பண்ணத்தான் முடியும் ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது ஒய்க்கு ஆன்சரே கிடையாது எப்படி ஹவு டு ரிமூவ் எப்படி இதை நீக்கிறது அதில் தான் நமக்கு கருத்தை தவிர இது ஏன் வந்தது எதுக்காக வந்ததுன்னெலாம் கேட்டுன்ட்ருக்க முடியாது கேட்டுருந்தால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் தீர்வைத்தான் பார்க்கணுமே தவிர பிரச்சனையை வழங்கப்படாது நிறைய பேருக்கு நேற்றுக்கு ஏதோ ஒரு ஜோக் படித்தேன் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னா உன் கஷ்டத்தை சொல்லுங்கிறான் உன் கஷ்டத்தை இன்னொருத்தன்ட்ட சொன்னேன்னா அந்த கஷ்டத்தை கேட்டு அவன் சந்தோஷப்படுவான் அப்படி இருக்குது என்ன ஜனங்கள் இப்படி தானே இருக்காங்க பார்த்துஷா படுறான் பாடு அப்படின்பா அதில் உனக்கு என்னப்பா கிடச்சிது அப்படின்னா நிறைய சொல்லலாம் இதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் உள்ளே போனால் இங்கே வெளியில் வர முடியாது அதுலேருந்து வெளிய இந்த டாபிக்லேருந்து வர முடியாது ஆக இவர் என்ன சொல்கிறார் தர்மான் பிருத்த வேற்றுமையை எவன் வளர்க்கிறானோ அவன் சிதருண்டு போகிறான் அப்படிங்கிறார் யம தர்மராஜா பிரம்ம எல்லாரும் பயப்படுறாங்க அவர் பயத்தை போக்கிறார் நீ உன்னை குறுகியவனா நினைச்சியானா நீ என் வசத்துக்கு வருவே உன்னை குறுகியவன் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ நீயும் நானும் ஒன்று யமதர்ம நானும் ஒன்று எல்லாம் வந்து உபாதின்னு சொன்னால் இந்த கொடம் இந்த டம்ளர் எல்லாம் உபாதி எனக்கு தண்ணி குடிக்கணும் அந்த தண்ணியை வந்து நான் கொட்டாங்கச்சியில் குடித்தா என்ன வெள்ளி டம்ளரில் குடித்தா என்ன தங்க டம்ளர் குடித்தா என்ன மண் டம்ளரில் குடித்தா என்ன எனக்கு தேவையானது தண்ணி அந்த தண்ணியை கொண்டு வர்றது இதுக்கு பேர் உபாதி சம்ஸ்கிருதத்தில் இது உபாதின்னு பேர் உபாதினதுக்கு என்ன அர்த்தம்னா எது ஒரு பொருள் கிட்ட போய் அந்த பொருளை மறைச்சு தன்னை முக்கியமாக காட்டுறதோ அதுக்கு பேர் உபாதி உப ஆதீயத்தை தர்மான் அனேனித்தி உபாதி உபன்னு சொன்னால் பக்கத்தில் போய் அதுக்கு உதாரணம் சொல்றேன் இங்கே ஒரு அழகான ஸ்படிகலிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோம் அழகான ஸ்படிகலிங்கம் நல்ல பெருஷாக வச்சுருக்கேன் ஸ்படிகலிங்கம்னா தெரியுமில்லையோ கிறிஸ்டல் லிங்கம் அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அது சாஸ்திரத்தில் அது ஸ்படிகம் வேறு கண்ணாடி வேறு அந்த ஸ்படிகலிங்கம் இங்கே வச்சுருக்கேன் அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு பின்னால் நான் ஒரு நீல துணியை காமிச்சேன்னா அங்கேருந்து நீங்கள் பார்க்குற போது அது நீல லிங்கமாக தெரியும் பின்னால் சகப்பு துணியை வச்சா செகப்பு லிங்கமாக தெரியும் லிங்கம் ஷெகப்பாக இல்லை ஸ்படிகமாக வெள்ளன்னு கூட சொல்ல முடியாது வச்சுங்க லிங்கம் வந்து ஸ்படிகம் ஆனால் அந்த ஸ்படிகத்தை எது வந்து சகப்பாக காட்டுறதோ அதுக்கு பேர் உபாதி புரியுறதா என்ன அந்த செகப்பு வெள்ளை இல்லாட்டி நான் ஒரு செம்பருத்தி பூவை காட்டுறேன் இல்லாட்டி ஒரு மஞ்சள் பூவை காட்டுறேன் எதை காமிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காமி இது பண்ணுறது நான் பின்னால் காமிச்சா போ உடனே அங்கேருந்து பார்க்குற போது அது அது சேர்ந்து இருக்கிற போதும் அது கிறிஸ்டல் தான் ஸ்படிகந்தான் அது மாதிரி உணர்வும் உடம்பும் சேர்ந்துருக்கு உணர்வுங்கிறது ஸ்படிகம் ஸ்படிகம் ஈக்குவல் டு கான்ஷியஸ்னஸ் உணர்வு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது நீல வஸ்திரம் சுத்தாத்மா நீல வஸ்திராதி யோகேன ஸ்பட்டிக்கோ யதா ஆத்மபோதத்தில் வரப்போகுது சுத்தாத்மா நீலவஸ்திராதி யோகேன யாஸ்பட்டிக்கா அது மாதிரி இந்த உடம்பு தூக்கத்தை மாத்திர நினச்சி நினச்சி பாருங்கள் தூக்கத்தை தியானம் பண்ணி பாருங்கள் தூக்கத்தை தூங்காமல் நினச்சி பாருங்கள் தூக்கத்தை தூங்காமல் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் தூங்காமல் தூங்கலாம் அது என்ன தூங்காமல் தூங்கிறது ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் பத்திரகிரியார் பாடல் பத்திரகிரியார் பாடல் கூட சொல்ல புலம்பல் அதுக்கு பேரே பத்திரகிரியார் புலம்பல் ஆங்காரம் உள்ளடக்கி அகங்காரம் உள்ளடக்கின்னா என்ன அர்த்தம் அதாவது அகங்காரத்தை நீக்கி இந்த இன்டிவிஜுவாலிட்டியை தூக்கி போட்டு ஐம்புலனை சுட்டு அறுத்து ஐம்புலனை சுட்டு அறுத்துனா நிஜமாக நெருப்பு வச்சு என்ன ஐம்புலனை அறிவால் சுட்டு நீக்கின்னு அர்த்தம் அறிவால் சுட்டு அறிவாகிய நெருப்பால் சுட்டு சுட்டு அறுத்து ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி தூங்காமல்னா தூங்காமல்னால் முழிச்சிட்ருந்துன்னு அர்த்தம் தூங்கினா தூங்கினு அர்த்தம் அது என்ன தூங்காமல் தூங்கிறது புரியாமல் புரியுமா தூங்காமல் தூங்கின்னு சொன்னால் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டுருக்கேன் ஆனால் ஆழமான மனசுக்குள்ள எனக்கு வாயும் கிடையாது பேசுகிறதும் கிடையாதுன்னு நான் நினச்சின்னு இருக்கேன் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க நான் நினச்சிக்கிறேன் அதுதான் தூங்கிறது நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் நான் பேசவும் இல்லை யாரும் கேட்கவும் இல்லை இது ஒரு கனவு அப்படின்னு ஆழமான மனசில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதுதான் தூங்கிறது தூங்காமல் காரியம் பண்ணிகிட்டுருக்கேன் தூங்கி அதே சமயம் இதுக்கு ரியாலிட்டி கொடுக்காமல் இருக்கிறது சத்தியத்துவம் கொடுக்கறது நான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்கிறேன் ரொம்ப கஷ்டம்தான்து இதனால தான் அவர் சொன்னார் கத்தி முனையில் நடக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஆனால் பழைய இழுத்துனா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் தூங்காமல் தூங்கி சில பேர் அது தூங்கிங்கிறதுக்கு சமாதின்னு சொல்லலாம் பரவாயில்ல தப்பு இல்லை கண்ண உலகம் தெரியல ஆனால் அந்த சமாதியில் இருக்கார் ஆனால் தூங்குறாரு ஆனால் சொல்ல முடியாது முழிச்சுட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது ஆனால் தியானத்தில் இருக்கார் அதுதான் தூங்காமல் தூங்கி அது யோக பாஷை இது வேதாந்த பாஷை தத்துவஜான பாஷை அத்வைத்த வேதாந்த பாஷை தூங்காமல்னா முழித்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு அதே சமயம் இந்த வாழ்க்கைக்கு அணுவளவும் ரியாலிட்டி கொடுக்காமல் இதில் வர்ற இன்பம் உண்மையல்ல துன்பம் உண்மையல்ல என்கின்ற ஆழ்ந்த தெளிந்த அறிவு அதுக்கு பேர் தூங்கிறது அறிவோடு இருக்கிறதுக்கு பேர் தூங்கிறது காரியம் பண்ணுறது தூங்காமல் அறிவோடு இருக்கிறது தூங்கிறது அறிவோட என்ன அறிவோட நான் செய்கிற காரியமெல்லாம் அதனுடைய பலனெல்லாம் உண்மை இல்லை கர்த்தா மித்யா கர்மமித்யா கரணம் மித்யா பலம் மித்யா இந்த மித்யாங்கிறது தான் புரியணும் இது உண்மைன்னு சொல்ல முடியாது பொய்ன்னு சொல்ல முடியாது நிலையற்றது மாறக்கூடியதுக்கு போய் என் பிடிச்சிக்கணும் இப்போ நம்ம அஞ்சு வயசில் இருந்த மாதிரியாக இப்போ இருக்கோம் இன்னும் இந்த இப்போ இருக்கிற மாதிரியாக இன்னும் கொஞ்சம் பத்து வருஷம் கழித்து அஞ்சு வருஷம் கழிச்சு இருக்க போகிறோம் நாளைக்கே இன்றைக்கி இருந்த மாதிரி நாளைக்கு இருக்க போகிறதில்ல அப்படி இருக்கிற போது இன்றைக்கி இதை போய் என் பிடிச்சிப்பானே நாளைக்கு இன்றைக்கி இருக்கிறத பற்றி நாளைக்கு பிரச்சனை இல்லை நான் இல்லை அப்படிங்கிற போது இன்றைக்கே பிரச்சனை இல்லாமல் பண்ணிட வேண்டியது தானே இன்றைக்கே கவலைப்படுவானே சந்தோஷப்படுவானே நாம் அனுபவிக்கிற சந்தோஷமும் நாளைக்கு இருக்க போகிறதில்லை நாம் அனுபவிக்கிற கஷ்டமும் நாளைக்கு இருக்க போகிறது அப்படி இன்றைக்கே இல்லாமல் பண்ணிக்க வேண்டிதானே அதுக்கு தான் புத்தி வேணும் அதை தான் இங்கே சாஸ்திரங்கள்லாம் யார் ஒருத்தன் இந்த உடம்புக்கும் உலக வாழ்க்கைக்கும் ஓவர் ரியாலிட்டி கொடுக்குறானோ அவன் வாழ்க்கையில் செதறிப்போவானா என்ன அர்த்தம் இன்பத் துன்பங்களுக்கு தன்னை ஆழ்படுத்தி உணர்ச்சிகளுக்கு ஆளாவான் அவனும் துன்பப்படுவான் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முடிந்தவரை அறிந்தோ அறியாமலோ துன்பப்படுத்துவான் அதுதான் தேவம் தர்மான் பிருத்தன் பிருத்தக்குனா வேற வேறையா பார்த்து தானே அணுவிதாவதி அப்படி அவனும் தனித்தனியா போயிடுவாங்கிறார் தனித்தனியா பார்க்கிறவன் தனித்தனியா போயிடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் தனித்தனியாக பார்க்குறவன் தனித்தனியாக தனித்தனியாக பார்க்குறவன் ஒன்றா போயிடுவான்னா சொல்ல முடியும் ஒன்றா பார்க்குறவன் ஒன்றாகிடுவான் தனித்தனியாக பார்க்குறவன் தனியாகிடுவான் எத்தனை கோஷ்டி எத்தனை கட்சி எத்தனை கோஷ்டி வீட்டுக்குள்ளேயே நல்லா நவகிரகம் மாதிரி இருக்குது நம்மளே காலம்புற சனி மாதிரி இருக்கும் மத்தியானம் குரு மாதிரி இருக்கும் சாயங்காலம் சுக்கரன் ஆகிடுறோம் ஒரே ஆளே அப்படி இருக்கிற போது என்னத்தை சொல்கிறது அது பார்த்திங்களா அது ராகு இது கேதுன்னு ஒரு ஒருத்தருக்கு தனியாக பேர் வைக்க வேண்டாம் நம்மளே காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஹோரை மாறுறதுங்கிற பாருங்கோ காலம்புரை வந்து இன்றைக்கி வியாழக்கிழமைன்னா ஆறிலேருந்து ஏழு குரு ஹோரை ஏழுலேருந்து எட்டு என்ன ஹோரேன்னா வியாழஹோரைக்கப்புறம் குரு ஹோரைக்கப்புறம் செவ்வாஹோரை செவ்வாஹோரைக்கப்புறம் சூரிய ஹோரை சூரிய ஹோரைக்கப்புறம் சுக்கரஹோரை அந்தந்த ஹோரையில் அந்தந்த ரூபமாக தான் இருக்கும் நம்ம நவஹோரா ஹோரான்னா ஹவர் ஒவ்வொரு ஹவரும் நம்மளும் மாறிகிட்டே தான் இருக்கும் நம்ம இன்னொருத்தம் மாறக்கூடாதுன்னா எல்லாரும் மாறுறதான் இது ஆக தானேவ அணுவிதாவதி ஆகா இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன ஞாபக வச்சுக்கோங்க யமதர்மராஜாவோட உபதேசம் ஹே நச்சுக்கேத ஆத்மா இருக்கிறது ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது இந்த உள்ளங்களோ உடல்களோ உயிர்களோ ஈவன் உயிர்களோ எதுவும் உண்மையல்ல புரிந்து கொள் இது ஒரு மாயத்தோற்றம் என்று பிரம்ம யமதர்மராஜா ஸ்பஷ்டமாக தெள்ள தெளிவாக உபதேசம் பண்ணுறார் இன்னும் விட போகிறது இல்லை நானும் விட போகிறதில்ல என்ன பண்ணுறது எல்லாம் அடுத்த இன்னும் இன்னும் எத்தனை பாருங்கள் இதுதான் முதல் வள்ளி இன்னும் ரெண்டு வள்ளி இருக்குது மந்திரங்களும் இருக்குது படிப்போம் அடுத்த மந்திரம் शुद्धे शुद्धं मुनेर आत्मा गौतम शुद्धे शुद्धं தாகேவதி ஆத்மா நச்சிக்கே தட்ரஸ் பண்றார் இது வரைக்கும் எந்த மந்திரத்திலையும் பார்க்கல இப்போ சொல்றார் ஹே கௌதம அவனுக்கு கௌதமன்னு பேர் வந்த அவனுக்கு பேரு கௌதமன்ச்சிகேத பார்த்து பண்றார் ஹே கௌதம தெரிஞ்சுக்கோ நாம் எல்லாரும் வேற இல்லை நம்ம உடம்பு வேறையா இருக்கலாம் நம்ம மனசு வேறையா இருக்கலாம் நம்ம புத்தி வேறையா இருக்கலாம் ஆனா நம் எல்லோருக்கும் அடிப்படையாக இருக்கிற கான்சியஸ்னஸ் ைத்தன்யம் தூய உணர்வு ஒன்று ஆகாசத்தை போல புரிஞ்சுக்கணும் ஆகாசத்தை போல ஆகாசம் எத்தனை இருக்கு ஆகாசம் எத்தனை இருக்கு ஒன்றுதான் இருக்கு ஒண்ணுதான் இருக்கு ஆகாசம் எதோடையாவது ஒட்டுமோ ஆகாசம் வந்து காத்தோட ஒட்டுமா ஆகாசம் எதோ ஒட்டு முடியாது ஏக அசங்க அத்வைத்தகா பூர்ணகா எல்லாம் ஆகாசத்துக்கு இருக்குது ஆகாஷனா ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து ஒன்று தான் ஸ்பேஸ் கிடையாது அதனால் அத்வைத்தா இரண்டாவது ஸ்பேஸ் கிடையாதுனால இரண்டற்ற ஆகாஷம் இரண்டாவதாக ஒரு ஆகாஷம் இல்லாத ஆகாஷம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது எப்பொழுதும் இருக்கிறது நித்யாக பூர்ணகா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னா இந்த ஆகாசம் அறியப்படுவதால் இது ஜடம் ஆனா இந்த ஆகாசத்தை எது அறிகிறதோ அதுக்கு பேரு சிதாகாசம் இது ஜடாக்காசம் நம்ம இந்த அனுபவிக்கிறோமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த ஸ்பேஸ் இருக்கே இது வந்து ஜடா காசம் இனர் மேட்டர் ஜம் ஆனால் இந்த ஆகாசத்தை எந்த ஒரு தத்துவம் அறிகிறதோ உடம்புக்குள்ளே இருந்துண்டு அந்த ஆகாசம் அதுவும் நான் ஆகாசத்தை போல ஒன்றுன்னு சொல்கிறேன் ஆக அதுவும் இரண்டற்றது நிறைவானது பூர்ணமானது அது அறிவு பெருவழி தமிழ் அதுக்கு பேர் அறிவு பெருவழி ஞானப் பெருவழி ஞானங்கிறது சம்ஸ்கிருதம் பெருவழிங்கிறது தமிழ் பெருவெளின்னா மகாகாசம் சிறு வெளினா கடாகாசம் சிதாகாசத்தை பார்க்க முடியாது ஏன்னால் நம்ம தான் சிதாகாசம் சிதாகாசமே சிதாகாசத்தை எப்படி பார்க்க முடியும் நாம தான் சிதாகாசம் வாஸ்தவமாக நம்முடைய ஸ்வரூபம் தூக்கத்தில் நம்ம சிதாகாசந்தான் முழிச்சுட்டுருக்கிற போதும் சிதாகாசம்தான் என்னமோ அஜானத்தினால இந்த ஐடென்டிஃபிகேஷன் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நான் ஓங்காரானந்தா அவன் கிரீங்காரானந்தா இல்லை வந்து இது என்னதுனா ஐடென்டிஃபிகேஷன் புரியணும் இந்த மந்திரம் என்ன சொல்கிறது எப்படி தூய்மையான நீரில் தூய்மையான நீரை விட்டுவிட்டால் இப்போது ஒரு பாத்திரத்தில் பியூர் வாட்டர் இருக்குது இன்னொரு பாத்திரத்துலேயும் ப்யூர் வாட்டர் இருக்குது இந்த பாத்திரத்தில் ஒரு ப்யூர் வாட்டர் இந்த பாத்திரத்தில் ஒரு பியூர் வாட்டர் இருக்குது எல்லாத்துலேயுமே வச்சுக்கூட எல்லா ஆயிரத்தெட்டு கலசம் ஆயிரத்தெட்டு கலசத்துக்கும் ஒரு அண்டாவில் வச்சுருக்கோம் என்னது பியூர் வாட்டரை வச்சுருக்கோம் அந்த பியூர் வாட்டரை ஒரே பெரிய பாத்திரத்தில் இருக்குது அப்படி இருந்திருக்கு விடாதா அதை எடுத்து ஒன்று ஒன்றுலேயும் ஊற்று உபனிஷத்தை இன்னொரு விஷயத்த சொல்கிறது தூய்மையான நீரை எடுத்து தூய்மையான நீரில் விட்டால் என்ன ஆகுங்கிற ரெண்டும் ஒு தெரியும் ர தான் என்ன பண்றோம் ஒரு அண்ட இருந்து கலசத்திலாம் விடுறோம் அப்புறம் அந்த கலசத்தை எடுத்து திரும்ப அண்டா கூட விட்டோன்னு வச்சுங்க என்ன ஆகும் ஒன்னா இருந்தது பிரிச்சோம் இப்ப என்னாச்சு ஒன்னா ஏன் பிரிச்சோம் ஏன் சேர்த்தோம் கேட்கப்படாது நமக்கு இப்ப சேர்க்கிறது முக்கியமா பிரிக்கிறது முக்கியமா ஏங்கிற கேள்வி கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்யூஷன் வேணும் ஏங்கிற கேள்விக்கு பதில் பார்க்க போனேன்னா கடைசியில் இன்னும் சம்சாரம் விரத்தி ஆகிடும் தீர்வு என்னன்னா ஒன்றுங்கிற ஞானம் அதுதான் சொல்கிறாருங்க எப்படி தூய நீரில் தூய நீரை சேர்த்தால் அது தூய்மையாகவே இருக்கிறதோ அப்படி ஆத்மா ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவும் ஒன்று என்று புரிந்து கொண்டால் ஒன்று என்று புரிந்து கொள்ளுகிறோம் ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவும் வேற கிடையாது இப்போ நீங்கள் ஒரு தூய நீர் ஆத்மா நான் ஒரு தூய நீர் ஆத்மா ரெண்டு நீரும் சேர்ந்தால் என்ன ஆகும் அது ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கு அது அங்கேருந்து இங்கேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லப்படாது எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்க ஆஹா ஆத்மா ஏக்கா ஆத்மா அத்வைத்தா நான் இரண்டற்றவன் நான் பூரணமானவன் நான் யாண்டும் இருப்பவன் நான் மாறாதவன் நான் எதனோடும் ஒட்டாதவன் அசங்ககா நிர்லேப்பகா நிர்மலகா நித்தியா நிராகாரகா நிஷ்கலகா சாந்தகா jay jay jay jay jay jay jay jay Shanta namaha, namaha, namaha, namaha, namaha, namaha, namaha, mukta நிர்ணா ஜைந்யா ஜைநாந்த ஜைநாஜ நிருபப்ளவநிமுக்தைநர்விமாக நஷ்பிரபஞ்சாஜா ஜைநித்ஷு நித்தியுதா நிரவதா நிரந்தரா நஷாங்கருபதிரீஸ்வரா நீராகாரம நீராகாவோட நிறத்திக்கணும் ராகமனி தகரா நர்மதா மதநாசி அது அப்புறம் அதை சேர்க்கணும் அதெல்லாம் பேரவேலை நிர்மதா மதநாசினி நிஷிந்தா நிரகங்காரா நிர்மோகா நிர்மமாக நிஷ்பாபா நான் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன் நிஷ்க்ரோதா நிர்லோபா நிசம்சயா போயிட்டு இருக்குது பாருங்க இப்போ சாஸ்திரம் நான் படித்தது இருக்கா அர்த்தம் தெரிஞ்சால் பிரயோஜனமாக இருக்கும் சொல்லிய பாட்டின் பொருணர்ந்து சொல்லுவார் செல்வர் செல்வர் செல்வர்னா போவார்னு ஒரு அர்த்தம் செல்வர்னா பணம் அறிவு செல்வம் ஞான தனம் ஆனந்த தனம் யாரும் புடுங்க முடியாது திருடவே முடியாது ஏன்னா இன்னொருத்தம் கிடையவே கிடையாது திருடுறதுக்கு யார் இருக்கா பங்கு போட்டுக்கிறதுக்கும் ஆள் இல்லை திருடுறதுக்கும் ஆள் இல்லை ஏன்னா எல்லாமே நான் தானே அப்படியே திருடி அந்த திருடன் யாரு அகமேவ சோரகா நான் அந்த திருடன் அப்படி இந்த வேற்றுமை உணர்ச்சியை ஷாகடிக்கிறது உண்டு இல்லைன்னு பண்ணுறது உபனிஷத்து வேற்றுமை உணர்ச்சியை அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்துறது இதுக்கப்புறமும் ஒருத்தனுக்கு வேற்றுமை உணர்ச்சி இருக்குனால் அவன் ஏதோ மஹா பாப்பியாக தான் இருக்கணும் மகா மகா பாப்பியாக தான் இருக்கணும் எம்பி எம்பினா எம்னா மகா பி பாபி ஆத்மா பவதி ஏவம் ஆத்மா பவதி விஜானத்த முனே ஆத்மா ஏவம் பவதி விஜானதக முனேகன அர்த்தம் நன்கு ஆராய்ச்சி தன்னையும் தனக்கு தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் என்று கைவல்லிய நவனிதன் சொல்றது தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் புரியாதுன்னு அர்த்தம் லேசில் புரியாது குரு படாத பாடுபட்டு புகுத்தணும் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் தன்னையும் கடவுளையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் புரிஞ்சுதுன்னான் அர்த்தம் பின்னை அத்தலைவன் தானாய் அந்த கடவுளாவே ஆயிடுவாகிறார் தலைவன் தானாய் பிரமமாய் இறைவனாய் பிறப்பு தீர்வன் இந்த சரீர அபிமானம் போயிடும் அதுக்கப்புறம் வரி உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு கேடும் இல்லை பாட்டு இருக்கு கைவில் எனவனே விஜானத்த விசேஷஷேன ஜத்தா எதுனாலேண்ணா முனேஹே நல்ல பதங்கள்லாம் போறார் அதாவது நன்கு ஆராய்ச்சி செய்து இந்த உண்மையை ஆத்மவிச்சாரம் பிரம்மவிச்சாரம் பண்ணுகின்றவனுக்கு முனிகினா நன் நல்ல குட் திங்கிங் பர்சன் முனிவன் என்ற சொல்லுக்கு ஆழமாக சிந்திப்பவன் என்று பொருள் முனிவன்னா ஏதாவது தாடி மீசு பேண்ட் ஷர்ட் கூட போட்டிருக்கலாம் குட் திங்கிங் பர்சனாக இருக்கணும் நன்றாக சிந்திக்கக்கூடியவன் ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் சிந்திக்கக்கூடியவன் ஆழ்ந்த சிந்தனையாளன் தெளிவான சிந்தனையாளன் அஹ முனிவன் விஜானதஹா முனேகே நன்கு ஆராய்ச்சி செய்கின்ற முனிவனுக்கு நான் அனைத்துமாக இருக்கிறேன் வானில் திரியும் புள்ளலாம் நான் என்று பாரதியார் பாடின மாதிரி நானெனும் பொய்யை நடத்த எத்தனை நானை நான் நடத்தின் இருக்கிற நான் ஒரு ஆகாசந்தான் பல குடத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு நான் பல நானாக காட்சி அளிக்கிற ஆத்மா பவதி அஹ விஜானதா முனேகே ஆத்மா ஏவம் பவதி இவ்வாறு நன்கு சிந்திக்கக்கூடிய நன்கு தெரிந்து கொள்ளக்கூடிய முனிவனுக்கு தான் நான் என்பது எல்லாம் நானே என்கின்ற அறிவு ஏற்படுகிறது எல்லாருடனும் தன்னை இணைத்து கொள்கிறான் நீர் நீரோடு இணைவது போல எல்லோருடனும் தன்னை இணைத்து கொள்கிறான் சிற்றுயிர் பேருயிர் இடைப்பட்ட உயிர் எல்லா உயிருடனும் தன்னை இணைத்து கொள்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா உயிரும் நானும் ஒன்று என்று உணர்கிறான் எல்லா ஆகாசமும் எல்லா கட்டிடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸும் ஒன்று தான் எப்படி அறிவுனால் தெரிஞ்சுக்கிறோமோ கட்டிடத்தை உடைக்க வேண்டாம் புத்தியில் தெரிஞ்சுட்டால் போகிறோம் நம்ம போட்டிருக்கிற எல்லாரோட ட்ரெஸ்ஸும் நூல் தானே எல்லாம் என்னது நூல் தானே அது பல கலராக இருக்கலாம் ஆனால் எல்லாம் உண்மையிலே என்ன இருந்ததுன்னா நூல் அது நீங்கள் பாலிஷர்லாம் சொல்ல வேண்டாம் சொன்னேன் எல்லாமே நூல் தானே பேரும் போட்டிருக்கிறது நூல் தான் அப்படின்னு எப்படி இருக்கோ அது மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியது ஆக இதுதான் ஐக்கிய ஜானம் பேர் ஒன்னஸ் விஸ்டம் ஆஃப் ஒன்னஸ் விஸ்டம் ஆஃப் ஒன்னஸ் ஆக எல்லாம் ஒன்றே எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் மக்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்போனா இத்தனைக்கு இத்தனை குலம்னா அதுதான் மாயா காரியம் அதில் ஒரு டிசிப்ளின் வச்சுருக்கோம் நாம் விவகாரத்தில் ஒரு டிசிப்ளின் இந்த டிரான்சாக்ஷன் ஆங்கிளில் டிசிப்ளின் இருக்குது அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் வேறையாக இருந்தாலும் ஒழுக்கமாக நல்லபடியாக இருக்கணும் அதே சமயம் அந்த ஆழமான மனசில் நாம் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் நாம் எல்லோரும் ஒன்று தான் அதனால தான் சங்கராச்சாரியர் பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் அங்கும் இங்கும் இருப்பது ஒரே உணர்வுதான் ஏன் நீ என்னை பார்த்து கோபிக்கிறாய் पाठा-पाडिनाता, யி மயி அணு வுப்பி அசிஷ்ணு பசியாத்மாஜ அம் பட படினோ விஷ்ணு வயி அசிஷ்ணு பசியா ோத்சாம் அரிவா எஸ் சரம்பல் ஜாநர்மாணம் துண்டித்து என்று பகவான் கீதையில் சொன்னார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஹே கௌதமா ஏவம் ஆத்மா அத்வைதா பவதி இப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம ஏவம் ஆத்மா அத்வைதா பவதி அதனால சங்கராச்சாரியார் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நிறைய பிலாசபியெல்லாம் சொல்கிறார் பிலாசபர்லாம் பார்த்து பேசுகிறார் நிறைய தத்துவவாதிகள்லாம் இருக்காங்க அத்தனை தத்துவவாதிகள்கிட்டையும் சொல்கிறார் தயவுசெய்து கஷ்டப்பட்டு லாஜிக்கெல்லாம் திரித்து தர்க்கத்தை திரிச்செல்லாம் வேற்றுமையை பேசாதீர்கள் தஸ்மாத்து குதார்க்க பேத திருஷ்டிம் நாஸ்திக்க குதிருஷ்டிஞ்ச உஜித்வா ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் சங்கராச்சாரியர் எனவே இந்த குதர்க்கத்தை எல்லாம் விட்டு எல்லாம் வேறதான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வேறு வேறு தான்னு சொல்லிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை ப அதை சொல்கிறார் அவர் குதர்க்கம்ங்கிறார் குதர்க்கத்தை விட்டு நாஸ்திக வேத திருஷ்டி அதாவது இன்னொரு குரூப் என்ன சொல்கிறது அவங்க வேதத்தை ஒத்துக்கலை வேதத்தை ஒத்துக்கிட்டு வேதத்தில் சொல்லியிருக்கிறது அத்வைத்தம் கிடையாதுன்னு சொல்கிற ஒரு குரூப்பு வேதத்தின் மூலமாக நிறைய சொல்கிறவங்க துவைத்திகள் விசிஷ்டாத்வைதிகள் நை நையாய்கர்கள் இவங்கள்லாம் ஒரு குரூப் இருக்காங்க தத்துவவாதிகள்லாம் அவங்கள்லாம் வேற்றுமையே சித்தாந்தம் பண்ணுறாங்க துவைத்த சித்தாந்திகள் விசிஷ்டா துவைத சித்தாந்திகள் அதை குதர்க்கம்ங்கிறார் உங்கள் லாஜிக்கல்லாம் இல்லாஜிக்கல் அப்படிங்கிற குதர்க்கம் குதார்க்க பேத திருஷ்டி அதை தூக்கி போட்டுட்டு நாஸ்திக வேதத்தை ஒத்துக்காதவங்களும் என்ன சொல்கிறாங்க ஆத்மாவை ஒத்துக்கிறாங்க பௌத்த மதம் ஜெயின மதம் அவங்களாம் ஒத்துக்கிறாங்க ஆனால் ஆத்மா வந்து ஒரு ஒரு க்ஷமணம் மாறுறது ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா வேற ஆத்மா மித்யா இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதையும் தூக்கி எறிஞ்சிடுங்கிற உஜித்வா வேதம் சொல்கிறத கேளுங்குற மாத பித்ரு சகசிர இந்த இடத்துல தான் சங்கராச்சியார் சொல்கிறார் எத்தனை அம்மா வந்தாலும் இந்த மந்திரத்துக்கு ஈடாகாது எத்தனை அம்மா அப்பாவும் இந்த மந்திரத்துக்கு அப்பா அம்மா குழந்தைக்கு நல்லதை தான் செய்வாள் நல்லதை தான் செய்யணும் இப்போ இருக்கிற அம்மா அப்பாவுக்கு சாஸ்திரமே கிடையாது அதனால் அவங்க பணத்தை தான் சம்பாதிக்கணும்னு குழந்தைக்கு சொல்லித்தராங்க பணம் நிறைய சம்பாதி பணம் நிறைய சம்பாதி நல்ல பேர் வா நல்ல பேருனா என்ன பேர் நல்லா வேலை செய்கிறான் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான் அப்புறம் அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுறாங்கண்ணா அது என்ன பிரயோஜனம் இதை சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கட்டும் வேண்டான்னு யார் சொன்னால் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் ஆஹ் மாற்று பித்து சஹஸ்ரேபியோபி ஹிதைஷினா எத்தனை அம்மா அப்பா வந்தாலும் இந்த சொற்களுக்கு ஈடாகாதுங்கிறார் சஹசிரேபியோபி ஹிதைஷினா வேதேன நன்மையை நமக்கு சொல்லி கொடுக்கும் ஆசையுடைய வேதம்ங்கிறது வேதம் ஹிதைஷி வேதா ஹிதத்தை நமக்கு நன்மையை விரும்புகின்ற வேதம் வேதத்தால் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்து என்னன்னா ஆத்ம ஏகத்துவம் ஆத்ம ஏகத்துவம்னா அத்வைத ஆத்மவாதம் எல்லா ஆத்மாவும் ஒன்று என்கிற உண்மையை சாந்த தர்பை இந்த இன்டலெக்சுவல் அரகன்ஸ் எல்லாம் விட்டவங்கிறார் தர்பம்னு சொன்ன அரகன்ஸ் சாந்தம்னா என்ன அர்த்தம் அரகன்ஸை விட்டுட்டான்னு அர்த்தம் இல்லை நீங்கள் சொல்றதை நான் யோசிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்க பார்க்கறேன் நான் வந்து நான் நான் என் புத்தியை வச்சு தீர்மானம் பண்ண விரும்பலை சாஸ்திரம் சொல்கிறத ஒத்துக்கிறேன் இந்த மந்திரத்துக்கு தான் இந்த விளக்கம் கொடுத்துருக்காரு சங்கராஜர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட்ரி எல்லா ஆத்மா ஒன்றுங்கிறத சாந்த தர்பைகி ஆதரணியம் இத்தியார்த்தா இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாஸ்திகர்கள் ஆயினும் சரி ஆஸ்திகர்கள் ஆயினும் சரி எல்லாம் ஒன்று என்கின்ற உண்மையை நம்ம விவகாரத்தில் வேறையாக நடந்துக்கலாம் ஆனால் ஆழமான மனசில் நாம் எல்லோரும் ஒன்று என்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் வேதத்தாய் அதைத்தான் நமக்கு உபதேசிக்கிறாள் என்று இதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் ஆதிசங்கர் ஆகவே இந்த மந்திரத்தோடு இந்த வள்ளி இந்த இந்த வள்ளி முடிகிறது ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி தானே இல்லை முதல் வள்ளி ரெண்டாவது அத்தியாயம் முதல் வள்ளி நிறைவு பெறுகிறது நாளை காலை குழைச்சி கடந்தா மூ ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வள்ளியை படிக்கிறதுக்கு பகவான் ட பிரார்த்தனை பண்ணிட்டு படிப்போம் ஓம் சகநாபவத்து சக நோபுன்து சீரியங்கரவா வஹை தேஜஸ்வினாவீ தமஸ்து மாவித்விஷாவகை ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் அய்யனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்கண்ட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 ஹரி ஓம் ஆதிகுநாஸ்வீ